அவர்களுடன் மக்களில் ஒருவர் தொழுகையில் கூறினேனே மக்கள் என்னை பார்த்தார்கள் என் தாய்க்கு வந்த கேடே உங்களுக்கு என்ன நேர்ந்தது ஏன் என்னை இவ்வாறு பார்க்கிறீர்கள் என்று கேட்டேன் அப்போது மக்கள் தங்களின் கைகளால் தங்கள் தொடைகளில் தட்ட ஆரம்பித்தார்கள் அவர்கள் எனக்கு இவ்வாறு சமயை செய்வது கண்டு நான் வாய்மொழிவிட்டேன் நபிசல்லாஹு அணைகசல்லம் அவர்கள் தொழுகையை முடித்துவிட்ட போது என் தாயும் தந்தையும் அவர்களுக்கே அர்ப்பணமாகட்டும் இதற்கு முன்போ பின்போ அவர்களை விட மிக அழகாக கற்றுத்தரும் நபர் ஒருவரை நான் கண்டதில்லை அல்லாஹுவின் மீது சத்தியமாக அவர்கள் என்னை விரட்டவும் இல்லை அடிக்கவும் இல்லை திட்டவும் இல்லை நிச்சயமாக இது தொழுகையாகும் இதில் மனிதர்களின் குரான் ஓதுவது மட்டுமே உண்டு என்று நபி அவர்கள் எனக்கு கூறினார்கள் அல்லது இது கூறினார்கள் இறை அவர்களே நான் அறியாமை காலத்திற்கு அருகில் உள்ளவனும் அதாவது புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவனும் இப்பொழுது அல்லாஹ் இஸ்லாமை கொண்டு வந்துவிட்டான் நம்மில்டர்களிடம் செல்கின்றனே என்று கூறினேன் அவர்களிடம் செல்லாதே என்று கூறினார்கள் எங்களில் சிலர் சகுனம் பார்க்கிறார்கள் என்று கூறினேனே அவர்கள் அது அவர்களின் உள்ளங்களில் அவர்கள் அடையும் ஓர் உணர்வுதான் அவர்களுக்கு விதி எதையும் தடுத்து என்று நபி சொல்லம் லஹிப் அவர்கள் கூறினார்கள்